அருளுண்டு அபிராமவல்லிக்கு வேதம் சொன்ன வழிக்கே வழிபட நஞ்சு எமக்கம் வழி கிடக்க பழிக்கே சுழன்று பாவங்களே செய்து பாழ்நரக குழிக்கே அழுந்தும் கயவர்தம் ஓடென்ன கூட்டினியே